நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சரவடிக்காக சென்னையில இருந்து ஸ்ரீகர் ஒரு சிறுமி தன்னோட கையில ரெண்டு ஆப்பிள் வச்சிருந்தா அவங்க வந்து அவங்க அம்மா ரெண்டு ஆப்பிள் வச்சிருக்கையே எனக்கு ஒண்ணு தா அப்படின்னு கேட்டாங்க அந்த வினாடியே அந்த சிறுமி கையில ஆப்பிள் கடிச்சிட்டா சரி இன்னொரு ஆப்பிளையும் கடிச்சிட்டா புன்னகையோட காத்திருந்த அம்மாவுக்கு அந்த ஏமாற்றத்தை வெளிப்படுத்த முடியல உடனே அந்த சிறுமி அம்மா இந்த ரெண்டு ஆப்பிள்ல இந்த ஆப்பிள் தான் எவ்வளவு அனுபவம் ஆனால் ஒருவரை பற்றி கணிப்பதை சற்று தள்ளி போட்டு கணிக்கவும் அடுத்தவருக்கு போதுமான அளவு இடைவெளி கொடுத்து அவரை அறியவும் நீங்கள் அவரை பற்றி கொண்ட கண்ணோட்டம் தவறாகவும் இருக்கலாம் எதையும் மேலோட்டமாக பார்த்து கணிக்காமல் அவசரப்படாமல் ஆழ் யோசித்து கவனியங்கள் மனக்கனக்கு தவறலாம் ஆனால் மனிதனை பற்றிய கணக்கு தவறவே கூடாது